ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் தற்போது பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஆத்ம போதம் என்ற நூலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த நூல் ஆத்மாவை பற்றி ஒரு நல்ல புரிதலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே கடந்த வகுப்பிலே இருபத்தி ஆறு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம் இப்ப இன்றைக்கு இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ரஜு சர்பவதாத்மானம் ஜீவம் நாத்வா பயம் வகேத் நாகம் ஜீவகா பராத்மேதி நாதம் சே நிர்பயோ பவேத் இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கர் என்ன சொல்ல வராருன்னா எப்படி ஒருவன் வந்து கயிற்றை வந்து பாம்பாக பார்த்து பயந்து கொள்கிறானோ அது மாதிரி எங்கும் பரவியுள்ள ஆத்ம வடிவான தன்னை தனித்து விடப்பட்ட ஜீவன் என எண்ணி எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றான் எப்போது அவன் தான் ஜீவன் அல்ல அந்த தூய அறிவாகிய பரமாத்மஸ்வரூபமே என்று அறிந்து தெளிகிறானோ அப்போதே அவன் அனைத்து பயமும் நீங்கியவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்றார் இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருனா நாகம் ஜீவகா பராத்மேதி நாதம் நிர்பயோ பவேத் எப்பொழுது தன்னை அந்த பரமாத்மஸ்வரூபமாக அறிந்து கொள்கின்றானோ அப்பொழுதே அவனுக்கு பய உணர்வு எல்லாம் நீங்கிவிடுகின்றது என்று சொல்கிறார் அதுவரைக்கும் தன்னை பரமாத்ம ஸ்வரூபம் என்று அறிந்து கொள்ளாத வரைக்கும் எப்படி ஒருவன் கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயந்து கொள்கின்றானோ அதுபோல தன்னை ஜீவன் என்பதாக பாவித்துக் கொண்டு பயப்படுகின்றான் எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றான் என்று சொல்கிறார் இந்த இருபத்தி ஏழாவது அதுதான் சொல்ல வருகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது இப்ப ஒருவனுக்கு பயம் அப்படிங்கிறது எப்போது வரும் அப்படின்னு பார்த்தா தனக்கு ஒரு முடிவு உண்டு அல்லது தனக்கு மரணம் வருகின்றது எனும்போது பயம் வருகின்றது அல்லது பிறரால் பிறவற்றால் தனக்கு தீமை உண்டாகலாம் என்று கருதும் போது பயம் வருகின்றது அப்போ இந்த பயம் உணர்வு நம்மிடத்திலே எப்படி உண்டானது என்றால் நமக்கு வேறாக ஒரு பொருளை நாம் பார்ப்பதினாலே அந்த பயம் உணர்வு நம்மிடத்திலே வந்து விடுகின்றது இப்போ நடைமுறையில எந்த ஒரு தொடக்கம் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்கறத நாம நன்றாக உணரும் போதுதான் இந்த பிரபஞ்சம் சக்கரத்துல எல்லாமே சுற்றி கொண்டிருக்கின்றன என்று அறியும் போதுதான் நம்மிடத்திலே வந்திருக்கின்ற இந்த உடலுக்கும் பிறப்பு என்ற ஒரு தொடக்கம் இருப்பது போல இறப்பு என்ற ஒரு முடிவும் இருக்கும் என்பதை நம்மால் ஏற்க முடிகின்றது அப்ப ஒருவன் தன்னை தனது உடலோடு அடையாளப்படுத்தி நான் இன்னார் இந்த ஜாதி இந்த மொழி இந்த மதம் என்றெல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டுள்ள வரை எல்லாமே இவனுக்கு வேறாக மட்டுமே இருப்போம் அப்படி இவனுக்கு வேறாக இருக்கின்ற அவைகளினால் அவனுக்கு ஆபத்து உள்ளது போன்ற ஒரு தோற்ற மாயத்தை உண்டாக்கி அவைகளால் அவனுக்கு பயத்தை உண்டாக்குகின்றது என்று இங்கு சுட்டி இப்ப எவன் ஒருவன் எதையெல்லாம் எனது என்னுடையது என்ற அடையாளங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றானோ அவன் அவைகளினால் இன்பத் துன்பங்களை அடைகின்றான் ஏன் என்றால் அந்த அளவுக்கு அவைகளின் மீது அவன் அதீத பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றான் அதனால தான் அவன் அந்த விஷயங்களை வந்து எனது என்னுடையது என்று பாவிக்கின்றான் அப்ப அந்த பாவனை எந்த அடிப்படையில் அவனுக்கு வருகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உருவத்தினாலே உண்டாகின்றன அவனுக்கு வேறாக இருக்கின்ற உருவத்தினாலே அந்த பாவனைகளை உண்டாக்கிக் கொள்கின்றான் அப்போ அந்த உருவத்தில் வருகின்றவைகளையெல்லாம் உண்மையில் வந்து போகின்றவைகள் என்றும் அவைகள் எல்லாம் இங்கு இல்லாமல் போய்விடும் என்றும் அவைகள் மனம் கற்பித்து கொண்ட தோற்ற மாய என்றும் அறிகின்ற பொழுது மட்டும்தான் அவனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள எண்ணங்களின் எழுச்சியில் உண்டான அறியாமை நிலையாகிய உடல் அபிமானத்தை அவனால் உதற முடியும் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்க பொதுவாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இன்று இருப்பது நாளை இல்லை என்ற புரிதல் இருக்க வேண்டும் ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்கணும் இல்லையா இன்றைக்கும் எதுவும் சாஸ்வதமா இருந்தது கிடையவே கிடையாது நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை இதுதான் நிலைமை இதுதான் இயற்கையினுடைய நீதி எல்லாம் அப்படியே இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் இயற்கை வந்து மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு காலத்துல மேடா இருந்த பகுதி இன்னொரு காலத்துல பள்ளமா மாறிடும் பள்ளமா இருந்த பகுதி மேடா மாறிடும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கிறோம் திருபுற இரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல் படிக்கும் கூட அந்த நூலில் வந்து ஒரு மன்னன் வந்து ஒரு மாய உலகத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தான்னா அந்த வெளி உலகமே மாறி இருக்கிறத அவன் பார்க்கிறான் எத்தனையோ யுகங்கள் கடிதம் வெளியே வந்து பார்த்தா அவனுடைய சந்ததிகள் எல்லாம் இல்லாம போயி எல்லாம் புதிய நாடு உற்பத்தி ஆறி அங்க புதிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு பாலைவனமாக இருந்த பகுதிகளெல்லாம் சோலைவனமாக மாறிவிட்டது வறண்டன் நிலையில் இருந்த இடமெல்லாம் நீர்நிலைகள் நெருங்கிய நதிகளாக மாறிவிட்டன நதிகளாக இருந்த இடமெல்லாம் பாலைவனமாக மாறிவிட்டன அப்ப இந்த மாற்றங்கள் இந்த நியதிகள் எல்லாம் மெல்ல மெல்ல நடந்துகிட்டே இருக்கு ஆனா நமக்கு தெரியறதில்லை ஏன்னா தினசரி நம்ம நடக்கிறது தான் நம்ம உண்மையை நினைக்கிறோம் ஆனா காலத்தின் கோலம் பல மாற்றங்களை நாளடைவில் உண்டாக்கி விடுகின்றன என்பதை நம்ம நடைமுறையில வரலாற்று ரீதியாகவும் பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியும் இப்ப நம்ம வரலாற்று ரீதியாவே பார்த்தோம்னா கூட இப்ப ஹரப்பா முகஞ்சதாரோ அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பூமிக்கு அடியில இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட கீழடி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பாருங்களேன் அப்ப எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாகரீகம் இங்கு வாழ்ந்திருக்கிறது அந்த நாகரீகம் இடையிலே ஏதேனும் ஒரு இயற்கையினுடைய சீற்றத்திலே அழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதையுண்டிருக்கிறது அப்ப அது மாதிரி இந்த இயற்கையினுடைய மாற்றம் நீதி யாராலும் அறிய முடியாது அது எந்த சூழ்நிலையில எப்படி வேணாலும் மாற்றத்துக்கு உட்படுத்தி கொள்ளும் இயற்கை தன்னை சமசீராக சரிபடுத்திக் எங்கெல்லாம் வந்து பிரச்சனை தள தூக்குதோ அந்த இடத்துல அது சரி பண்ணும் அதுதான் இயற்கையினுடைய நியதி அப்ப அதனாலதான் சில இடங்கள்ல வெள்ளம் எல்லாம் வருது நம்ம பாக்கறோம் இன்னைக்கு கூட நியூஸ்ல பாத்தீங்கன்னா கேரளாவில் வயநாடுல சரியான வெள்ளம் வந்து மண் சரிவு ஏற்பட்டு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும் ரெக்கார்டில் வந்து எண்பத்தி நாலு பேர் இறந்துருக்குறதா ரெக்கார்டு சொல்லுது எழுநூறு பேருக்கு மேல காணாம போயிருக்காங்கன்னு சொல்றது நியூஸ் அப்போ இந்த இயற்கை சீற்றம் அந்த மண் சரிவு அந்த வெள்ளம் இதெல்லாம் யாருடைய தோற்றம் இந்த இயற்கையினுடைய தோற்றம் தான் நடக்குது அப்ப இந்த இயற்கை வந்து இப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது சீரமைத்துக் கொள்கிறது அப்ப அப்படிப்பட்ட நிலையை வந்து நம்ம பார்க்கும்போது நேற்று இருந்த நிலை ஒன்று இன்று இல்லை இன்று இருப்பது நாளை இருக்காது அந்த புரிதல் நம்ம இடத்துல வர அந்த புரிதல் வருகின்ற பொழுதுதான் வந்து போகின்ற இந்த உடல்கள் கூட பிறப்பு இறப்புங்கிற இந்த சக்கரத்துக்குள்ள சுத்தங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சாஸ்வதமா இருக்குமா நான் இப்படியே இருப்பனா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப உடல் நின்று ஒன்று எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் அந்த உடல் ஒரு நாள் அழிவுக்கு உட்படும் என்ற அந்த அரிய உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது இந்த உடல் மூலமாக என்ன செய்ய முடியும் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாலும் இந்த உடலை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு அரிதான உடல் மனித உடல் கிடைத்திருக்கிறது அந்த மனித உடலிலே ஒரு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுத்தறிவு எந்த உடல்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷத்தன்மை கொண்டதாக மனித உடலிலே இருப்பதினாலே மனிதன் தன்னை தான் விசாரித்து தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேன் அப்படி தெரிந்து கொள்ளும் இப்படி வந்து போகின்ற இந்த உடல்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆத்மா என்று ஒன்று உள்ளதை பற்றியும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ எல்லாவற்றிற்குள்ளும் இந்த எல்லா உடல்களுக்குள்ளும் உள்ளேயும் வெளியேயும் அது உள்ள மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது அது எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கின்ற ஆத்மா இருப்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற ஆத்மா இந்த மனித உடலுக்குள்ளே வந்து பிரகாசிக்குது எப்படி பிரகாசிக்குது மனமாக புத்தியாக பிரகாசிக்கிறது அப்ப அப்படி மனமாக புத்தியாக பிரகாசிக்கின்ற நிலையைத்தான் நாம் அறிவாற்றல் அப்படின்னு சொல்றோம் அந்த அறிவாற்றல் உண்மையில் அந்த ஆத்மாவின் பிரதிபிம்ப ஆற்றல் ஆனால் அதை நம்ம புரியாம என்ன பண்றோம் என்னுடைய அறிவாற்றல் என்பதாக நாம் பாவித்துக் கொள்கிறோம் கருதிக்கொள்கிறோம் அப்ப அதன் விளைவாக நம்மிடத்திலே நான் எனது என்ற அபிமானம் மேலோங்கிவிட்டு அதன் காரணமாக அகங்காரத்திலே தன்னை பெரிய புத்திசாலியாக மனிதன் கருதிக்கொள்கின்றான் அதனால் அந்த அபிமானத்தை அவன் இழக்கவும் விரும்புவது ஆனா அப்படிப்பட்ட நிலையில ஒருவன் இருந்தான்னா அவன் ஒரு நாளும் தன்னை அறிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த அகங்கார நிலை விடுபட வேண்டும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் மகான்கள் என்ன பண்றாங்கன்னா சில ஒழுக்க நியதிகளை நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளாக வகுத்து கொடுத்து மனிதன் இப்படியெல்லாம் ஒரு முறையா வாழ்ந்தான்னா அவன் தான் அடைய வேண்டிய இலக்கையை அடைந்து விடவான் அதைத்தான் வாழ்வியல் நெறிமுறையாக நம்முடைய தர்மம் போதித்ததை நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்துல ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அதை வந்து சனாதன தர்மத்தினுடைய நெறிமுறையாகவும் நம்ம பார்க்கறோம் அதை வந்து புருஷார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை வந்து அறம்பொருள் இன்பம் வீடு என்று தமிழ்ல அழைக்கிறோம் அப்ப அந்த அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு விஷயங்களை சாஸ்திரம் வந்து சமஸ்கிருதத்துல சொல்லும் போது தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்கிறது தர்மம் அ்த்தம் காமம் மோட்சம் என்பதாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அப்ப அந்த வாழ்வியல் நெறிமுறையிலே மனிதன் வாழ்கின்ற பொழுது அந்த நான்காவது நிலையாகிய அந்த பிறவா பெருநிலை அல்லது வீடு வேறு என்கின்ற நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் பயணித்து அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்ப அப்படி அந்த இலக்கை அடைய ஆசைப்படுகின்ற முமுச்சூக்கு அந்த மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முமுச்சூவுக்கு தான் இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை அறியக்கூடிய ஆர்வமும் அந்த ஆர்வத்தின் விளைவாகத்தான் அவன் என்ன புரிந்து கொள்ள விரும்புறான் இந்த ஆத்மா ஒன்று மட்டுமே இருக்கின்றது அதன் அறிவு பிரகாசத்தின் விளைவாக வந்து போகின்ற உடல்கள் எல்லாம் மனதின் வாயிலாக மட்டுமே ஜொலிக்கிறது அதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டதினால் உடல்களில் பிறப்பு இறப்பு பற்றிய பயம் இல்லாமல் போகின்றது அப்ப எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த மரண பயம் போகும் இந்த பிறப்பு இறப்பு பற்றிய பயம் நீங்கும் அப்படின்னா அவன் தன்னுடைய உண்மை சுரூபத்தை உணர்கின்ற பொழுதுதான் அந்த பய உணர்வே போகும் அந்த பய உணர்வு ஏன் வருகிறது என்றால் இந்த உடலை நான் என்று அபிமானிப்பதினால அந்த பய உணர்வு வருது அதனால அது மரண பயமாகவும் மாறுது மரணம் அடையும் போது ஓ நான் விட்டுட்டு போற போட்ருக்கு எனக்கு இந்த உடல் போயிடும் நான் இறந்துடுவேன் அப்படின்னு ஒரு பயம் அந்த இடத்துல உந்தாகுது அதற்கு என்ன முக்கிய காரணம்னா அந்த உடலின் மீது இருக்கின்ற அபிமானம் அந்த உடலை நான் என்பதாக பாதிக்கின்ற அந்த நிலைப்பாடு அப்ப அப்படிப்பட்டவர்கள் அந்த பய உணர்வுலயேதான் மரணத்தை அடையிறாங்க அந்த பய உணர்வு தான் என்ன ஆகுது மனதுல வந்து பல கற்பனைகளை விதைக்குது நான் இறந்துட்டா என்னுடைய குடும்பம் என்ன ஆகிடும் என்னுடைய மனைவி மக்கள் என்ன ஆயிடுவாங்க என்னுடைய பேரம்பேட்டுக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பல கவலைகள் பல யோசனைகள் அப்படின்னு எல்லாம் பண்ணி பண்ணி அதை பெருசா பூதாகரமா மனசு விரிச்சு அப்புறம் சில ஆசைகள் எல்லாம் உள்ள அடக்கி அந்த உடம்பை விட்டுட்டு போச்சுன்னா மனசு என்ன பண்ணுது அடுத்த உடம்புக்கு தயாராயிடுது அவ்வாறு ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த எண்ணங்களுக்காக மீண்டும் ஒரு பிறப்பை தேர்ந்தெடுக்கிறது மீண்டும் ஒரு உடலை தேர்ந்தெடுக்கிறது இப்படித்தான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இந்த மனமானது சுற்றி கொண்டே இருக்கிறது வருவதும் போவதுமாக இருக்கிறது அப்ப இந்த சூட்சமானம் இந்த ஸ்தூல உடலை எடுத்துக்கொண்டு வந்து வந்து போகின்ற இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தினுடைய பயமானது மனதிற்கு நீங்க வேண்டும் என்றால் அந்த மனதிற்கு ஒரு புரிதல் உண்டாக வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட பிரிதல் அந்த மனதிற்கு உண்டாக வேண்டும் என்றால் தன்னை அது ஆத்மாவாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனம் அந்த ஆத்மாவிடமிருந்து தன்னை பிரித்து வைத்துக் நான் வேறு ஆத்மா வேறு என்பதாக பாவித்துக் கொண்டு ஏற்றி வைத்துக் கொண்ட தன்னை பாகுபடுத்தி பிரித்து பார்த்துக் அந்த பிரிவினையிலிருந்து அந்த மனம் வெளிப்பட வேண்டும் என்றால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அந்த மனதிற்கு நிச்சயமான ஒரு புரிதல் கொடுக்கப்பட வேண்டும் அதைத்தான் இந்த சாஸ்திரம் செய்து பகவான் ஆதிசங்கரவர் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் அந்த மனதிற்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த பிறப்பு இறப்பு பற்றிய பயம் இல்லாமல் போகும் மேலும் தன்னுடைய உடலை போன்றே தன்னிடத்தில் இருக்கின்ற இந்த உடலை போன்றே மற்ற உடல்களும் அந்த ஆத்மாவின் சன்னிதானத்தில் உள்ளதினாலே அவைகளும் வந்து போவது என்பது விழிப்பு நிலையில் மட்டுமே உள்ளது என்பதும் அதுவே கனவில் நம் வேறொரு உலகத்தை படைத்துக் கொள்கிறது என்பதும் மேலும் நம் ஆழ்ந்து உறங்கும் போது அந்த உறக்கத்திலே இந்த கனவு உலகமும் நனவு உலகமும் இல்லாமல் போகின்றது என்பதும் புரிய வருகின்ற பொழுது இங்கு வந்து போகின்ற உடல்களினால் ஒருவனுக்கு தீங்கு உண்டாவது என்பதும் அவனது மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால் விளைந்த விதி வழி வாழ முயற்சிக்கின்ற மனிதனின் மதி மயக்கம் என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ அஜானத்தினாலே மனதிலே அறியாமை சூழ்ந்த ஒரு மனிதன் இவ்வாறு பாவித்துக் கொள்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு புறத்திலே வேறாக பார்க்கிறான் அந்த விஷயத்தின் வாயிலாக தனக்கு சுகம் வருவதாகவும் நினைக்கிறான் துக்கம் வருவதாகவும் நினைக்கிறான் அந்த சுக துக்கங்களுக்கு தனக்கு வேறாக இருக்கின்ற அந்த பொருள்தான் காரணம் என்பதாக கருதுகிறான் அவனை மன நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கிறது அப்ப அதனால தான் அவன் என்ன பண்றான் எல்லா விஷயத்திலையும் பயப்படுறான் ஒதுங்குறான் கோபப்படுறான் கவலைப்படுறான் இது மாதிரி மனதனுடைய அத்தனை விகாரங்களும் அவனுக்கு இந்த புறத்திலே ஏற்றி வைத்துக் எண்ணங்களின் வாயிலாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்ப இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இதுபோன்ற ஆன்மவியல் பாடங்களை ஆத்ம ஞான பாடங்களை நம்ம படித்து அந்த ஆத்மாவை பற்றி ஒரு புரிதல் வரும்போது மட்டும்தான் தண்ணையின்றி தனக்கு வேறாக இங்கு ஒரு தீங்கும் உண்டாகாது எனக்கு வேறாக என்ன இருக்கிறது அப்படி இருந்தால் தானே எனக்கு அவையின் மூலமாக தீங்கு வரும் என்பதை அறிகின்ற பொழுது அவனை பொறுத்தவரை இங்கு தீது என்பது தனக்கு வேறாக இல்லை என்பதாக அறியப்படுகிறது இதைதான் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லும்போது எளிமையா சொல்லுவாங்க இல்லையா தீதும் நன்றும் பிறர்காரா வாரா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான தீதும் நன்றும் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால வர்றது கிடையாது அது அவனே உண்டாக்கிக் கொள்வது அப்போ புரிதல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இங்க தீங்குமாகட்டும் நல்லதும் நடக்கட்டுமே ரெண்டுமே அவனுடைய செயலினால வரக்கூடிய செயல் விளைவுகள் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் தன்னை எவ்வாறு கருதி கொள்கிறான் எப்படி வாழப்போகின்றான் என்பதெல்லாம் அவனுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பிரத்யேக பகுத்தறிவின் மூலமாக அதை சரி செய்து கொள்ள முடியும் அதுதான் மனிதனுடைய பிறப்பின் மிக சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதலோடு இருக்கின்றவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் தீது என்பது இல்லாமலேயே போய்விடுகிறது அது தான் நினைத்தால் வரும் அப்போ அது என்னால் உண்டாக்கப்பட்ட விஷயம் ஆகவே நான் அதை இனிமேல் உண்டாக்கி கொள்ள மாட்டேன் தீயங்களில் ஈடுபட மாட்டேன் என்பதாக அவன் தன்னை நெறிவடுத்திக் கொள்கின்றான் ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றான் அப்படிப்பட்டவனுக்கு அந்த தீமைகள் அவனை அணுகாமல் காப்பாற்றப்படுகிறது அப்ப அதனால் ஒருவனுக்கு நான் எனும் உணர்வு என்பது அழியப் போகின்ற இந்த உடல் சார்ந்து உண்டாவதல்ல அது என்றும் அழியாத ஆத்மாவை சார்ந்தே உண்டாகின்றது என்ற புரிதலும் மேலோவுகின்றது இதை அறியாமல் ஒருவன் அனைத்தையும் தன் உடல் சார்ந்த உணர்வாக எண்ணிக்கொள்வதால் அவனுக்கு அந்த உடலின் பிறப்பு இறப்பு குறித்த பயம் உண்டாகின்றது ஆனால் இருப்பது ஆத்மா மட்டுமன்றி வேறு எவருமே கிடையாது என்பதில் ஒருவனுக்கு விவேகம் உண்டாகிவிட்டால் அவனது உள்ளத்திலே பயம் என்பது என்றுமே உண்டாவது கிடையாது ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணி கற்பனை செய்து கொள்கின்ற மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களினால் வருவதுதான் இந்த பய உணர்வு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே பகவான் ராதிசங்கரன் அது எப்படி சொல்றார்னா ரஜு சர்பவதாத்மானம் ஜீவம் நாத்வா பயம் மகே கயிற்றை ஒருவன் பாம்பாக எண்ணுவது போன்று எங்கும் பரவியுள்ள ஆத்ம தன்னை தனித்தே விடப்பட்ட ஜீவன் என எண்ணி எதற்கு எடுத்தாலும் பயப்படுகின்றான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதைத்தான் நாம இங்க புரிந்து கொண்டு நாம தனியாக ஜீவத்துவத்தில் இருக்கிறோம் நான் ஒரு தனித்த ஜீவன் எனக்கு மேல ஒரு பரமன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் நமக்கு பய உணர்வு இருக்கும் அடிமைத்தனம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் இது மாதிரி எல்லாம் வந்து ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம மற்றதுல இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் இல்லையா அதைத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டி அந்த தனித்த மனம் என்பது ஒரு விஎஸ்டி மனம் அது வந்து அந்த சமஷ்டி மனத்திலிருந்து பிரிந்து கொண்டது தன்னை தனித்துவமாக பாகுபடுத்தி கொண்டது அதனாலே அதற்கு தனக்கு வேறாக மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிவதனாலே அவைகளை கண்டு பயப்படுகிறது அப்படின்னு சொல்றார் அனைத்து உடல்களுக்கு உள்ளேயும் அறிவாக அந்த ஆத்மாவை இருந்து கொண்டு அவைகளை எல்லாம் பிரகாசிக்க வைக்கின்றது என்ற அறிவு அவனுக்கு வந்ததன் விளைவாக நான் எனது என்ற தனது அபிமானத்தை அவன் இழக்க விரும்புகின்றான் அப்ப இது மாதிரி ஒரு புரிதல் வரும்போது மட்டும்தான் அங்கு எல்லாமே பிரகாசிப்பது அந்த தூய் அறிவாகி ஆத்மாவின் மூலம் பிரகாசிக்கிறது அப்ப இங்க வந்து போகின்ற இந்த உடல்கள் எல்லாம் சாஸ்வதமல்ல சத்தியமல்ல இது தற்காலிகமாக வருகின்றது மீண்டும் போய்விடுகிறது நேற்று இருப்பது இன்று இல்லை இன்று இருப்பது நாளை இருக்காது அப்போ என்றென்றும் சாஸ்வதமாய் எது இருக்கிறது என்றால் அது ஆத்மா மட்டுமே இருக்கின்றது அப்பொழுது இங்கு நான் யார் என்று நான் என்னை விசாரணை செய்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் நான் இந்த அழிந்து போகின்ற உடலோ வந்து போகின்ற விஷயங்களோ கிடைக்கவே கிடையாது என்றும் அழியாத தூய அறிவாகிய ஆத்மா என்பது விளங்கும் போது அந்த விவேகத்தின் வாயிலாக இங்கு பயம் என்ற ஒரு உணர்வு நம்மிடத்தில இருந்து நீங்கிவிடுகின்றது மேலும் நான் எனது என்ற அகங்கார மமகார அபிமானமும் இழந்து விடுகின்றது அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆத்மா ஒன்று மட்டுமே இருக்கின்றது அதன் அறிவு பிரகாசத்தினாலே இங்கு எல்லாம் விளங்குகின்றது என்ற புரிதலும் மேலோங்குகின்றது அப்ப இந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து இங்க பார்க்கணும் அப்புறம் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தோன்றுகின்ற பலவிதமான எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பைத்தானே நம்ம மனம் என்று சொல்கிறோம் அப்ப ஒவ்வொருவரும் அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அவரவர்களுடைய மனம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சிறுவயதிலிருந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்தோமோ அதெல்லாம் நமக்கு எண்ணங்களாக உள்ள பதியப்பட்டு அதைத்தான் நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் சத்தியமாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போ அதனால ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒவ்வொரு மாதிரி மோல்டு செய்யப்பட்டிருக்கும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்போ என்னுடைய மனம் இருப்பது போல உங்க மனம் இருக்காது உங்க மனம் இருப்பது போல இன்னொருத்தருடைய மனம் இருக்காது ஏன்னா அந்த மனதினுடைய எண்ணங்கள் ஆசா எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபட்டு தான் இருக்கும் ஏன்னா அவரவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை படித்த படிப்பு கல்வி முறை அப்புறம் கலாச்சாரம் அப்புறம் மற்றவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அங்க வந்து சேர்ந்து நம்மை ஒரு தனித்துவமான மனிதனாக மாற்றி காட்டுகிறது மற்றவர்களிடத்துல இருந்து பிரித்து விடுகிறது அப்ப அதனால தான் ஒரே விஷயத்த எனக்கு பயமா இருக்கிற விஷயத்த ஒருத்தருக்கு தைரியமா தெரியுது ஒருத்தர் தைரியமா இருக்கிற விஷயம் எனக்கு பயமா இருக்கு அது மாதிரி எனக்கு துன்பமாக இருக்கின்ற விஷயம் இன்னொருத்தனுக்கு இன்பமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு இன்பமாக இருக்கின்ற விஷயம் எனக்கு துன்பமாக இருக்கிறது இப்படி இந்த மாறுபாடுகள் இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஏன் வருகின்றதுன்னா அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதனால இந்த மாற்றம் அமைகிறது அப்ப அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த உலகமும் வாழ்க்கையும் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி அமைகிறது ஆக இந்த உலகம் என்பது எல்லோருக்கும் ஒன்று போல கிடையாது அவரவர்களின் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த உலகம் விரிகின்றது அதுவும் அவரவர்களின் மனதில் மட்டுமே அது நிகழ்கின்றது அது ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த உலகம் அவனிடத்தில் இல்லை என்பது ஆதாரமாக நிரூபிக்கப்படுகிறது அப்ப நம்ம இந்த பாயிண்ட் தான் ஏற்கனவே எடுத்து பார்த்தோம் இந்த பாடங்கள்ல நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை மனம் சார்ந்த உலகம் அப்போ இந்த உலகம் என்பது உண்மையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம் ஆனால் அப்போதைக்கு நமக்கு ஏற்றுக்க முடியல அது எப்படிங்க என்னுடைய மனம் சார்ந்து இந்த உலகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளால் அப்போ ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம சில கேள்விகளை கேட்கும்போது சில அவமானங்களை அப்போ நம்ம சொன்னோம் அது வந்து என்னன்னா இந்த பிரபஞ்சம் உண்மை அல்லங்கிறது இன்றைய விஞ்ஞானிகளும் நிரூபித்தார்கள் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்திலே சொல்லி புரிய வைக்க முயற்சி எடுத்தோம் அதாவது உள்ளதை உள்ளதாக பார்ப்பவனுக்குத்தான் அதனுடைய உண்மை புலப்படும் என்றும் இல்லாத ஒன்று இருப்பதாக ஏன் தோன்றுகின்றது அப்படிங்கிற ஒரு தேடுதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த மூன்று அனுபவங்களை விசாரித்து பார்க்கின்றார்கள் என்றும் நமக்கு கடந்த பாடத்திலே ஆழமாக பார்த்தோம் எப்படி பார்த்தோம் இப்ப ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பிறப்பு இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொள்கிறான் அப்படி மேற்கொள்ளும்போது அவனுக்கு சாஸ்திரம் வந்து ஒரு வழி சொல்லுது என்ன வழி சொல்லிக் கொடுக்குது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழியை தான் சொல்லுது உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுக்கல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மூன்று அனுபவங்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்லுது அவஸ்தாத் மூன்று அனுபவங்கள் வருது அது நனவு நிலை கனவு நிலை ஆள் உறக்க நிலை என்ற மூன்று அனுபவங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் நடக்கிறது அப்ப அந்த மூன்று நிலைகளையும் அந்த அனுபவங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா இப்ப இந்த நனவு உலகத்தில் காணுகின்ற அந்த விஷயத்தினுடைய சாயல்கள் இருக்கு இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்ற அனுபவங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு இந்த உலக வாழ்க்கையில நனவு இருக்கு அதை அப்படியே கனவு கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம் அப்ப நனவு வாழ்க்கையில பெரும்பாலான விஷயங்கள் கனவு உலகத்துல இருக்கிறது நம்ம அப்ப கனவு உலகம் என்பது மனதில் ஒரு கற்பனை உலகம் கற்பனை உலகம் மனம் எப்படி உண்டாக்குதுன்னா ஏற்கனவே நனவு உலகத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு ஏராளமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அது கற்பிதமான ஒரு உலகத்தை கனவில படைத்து அங்க அனுபவமாக்குது அப்ப அதனால கனவு காணுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் நம்முடைய நனவு உலகத்தை சார்ந்து இருப்பதை நாம் நடைமுறையில பார்க்க முடியும் இப்ப தன்னை போலவே ஒருவன் தன் கனவில் உருவாக்குவதில் தொடங்கி அதன் பின்பு அந்த கனவோடு சம்பந்தப்பட்ட மற்ற சம்பவங்களும் அந்த கனவில் நிகழ்வதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் ஆனால் அந்த கனவில் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களும் நிகழ்வுகளும் உண்மை அல்ல என்பது நமக்கு நனவு நிலைக்கு வந்த பிறகு புரிய ஆரம்பிக்குது இல்லையா அப்ப அந்த நிலை நமக்கு எப்போ புரியுது நனவு நிலைக்கு வந்த பிறகு ஓ நான் இதெல்லாம் கண்டது கனவுதானா அப்ப இது உண்மை இல்லையா கனவு வந்து உண்மை நினைச்சு பயந்துட்டு இருந்தேன் அந்த கனவு கணவன் வரைக்கும் ஒரு புலி துரத்தும் போது நான் பசரிட்டேன் எங்க அது என்ன கடிச்சு கொண்டு நான் இறந்து விடுவணும்னு பயந்தேன் ஆனா நல்ல வேலை நான் கனவுலதான் அந்த புளி துரத்தியது என்ன நினைவு உலகத்துல இல்ல நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடுது அப்போ கனவு காணும் வரை அவைகள் நமக்கு உண்மை போல தெரிகிறது இல்லையா அப்ப அந்த கனவு நான் என்று ஒன்று இருக்கும் வரை அவனது கனவில் வருகின்ற காட்சிகள் அனைத்தும் உண்மை போல தெரிகிறது ஆனால் அவைகள் உண்மை அல்ல என்று அவன் தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு நனவு நான் என்ற ஒன்றும் தேவைப்படுகிறது அப்ப கனவுல வருகின்ற அந்த நான்கிற அந்த கனவு நான் அம்சத்தை ஒருவன் அறிய வேண்டும் என்றால் அவன் நனவு நான் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துதான் அது அறிய வேண்டும் அப்ப அது உள்ளதை உள்ளபடி உணர்வதற்கு நனவு நானின் உண்மை சுரூபமும் நமக்கு தெரிய வேண்டும் அப்ப இங்க நானுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அந்த நான் என்பது நான் இந்த நனவு நிலையில் இருக்கிறவனா அல்லது கனவு நிலையில் இருக்கின்றவனா ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்றவனா நான் அப்படின்னு நீங்க ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மூன்று நிலையிலுமே நீங்க இருக்கிறீங்க ஏன்னா கனவு காணும் போதும் நான் இந்த ஒரு மாதிரியான கனவு காண அப்படின்ட்டு நனவு தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல நான் நல்லா தூங்குனேன் ஆனந்தமான தூக்கம் தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது இல்லையா அப்புறம் நனவு உலகத்திலேயே நான் இந்த மாதிரி அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா அப்போ இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு நான் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த நான் உண்மையில் இந்த நனவு நானோடு அத்தனையும் சம்பந்தப்பட்டிருப்பதனால கனவு நானும் ஆந்த உறக்க நானும் இந்த நனவு நானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நனவு நானை வைத்து கொண்டுதான் இங்கு உள்ளதை உள்ளபடி நம்ம உணர முடியும் அப்ப அந்த அடிப்படையில நான் என்பதை நாம் எப்படி புரிந்து அப்படித்தான் மற்ற எதனையும் நாம் புரிந்து கொண்டிருக்க முடியும் உண்மையில் உள்ளதா அல்லது இருப்பதாக நாம் கற்பித்துக் கொண்டுள்ளமா என்பது நமக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த புதருக்கு விடை சொல்வதற்குத்தான் பகவான் ஆதிசங்கரன் என்ன சொல்றார்னா இருளிலே சுருண்டு கிடக்கின்ற கயிறு ஒன்றை ஒருவன் மங்கிய ஒளியிலே பார்க்கும் அவன் எப்போதோ முன்பு பார்த்த ஒரு பாம்பின் சாயலை அதில் பார்த்து கயிற்றை பாம்பு என நினைத்து பயந்து கொள்கிறான் கயிற்றின் மீது தேவையான ஒளி பட்டுவிட்டவுடனே அந்த கயிற்றின் மீது ஒரு ஒளி பட்டுவிட்டவுடனே அது பாம்பல்ல கயிறுதான் என்ற உண்மையை உணர்ந்து அவன் தெளிவடைகிறான் அதுபோல எங்கும் பரவியுள்ள ஆத்மஸ்வரூபம் என்று ஒருவன் தன்னை உணராது தான் தற்போது காணும் உடல்தான் நான் என்று நினைப்பவன் தன்னை அந்த உடல் அளவில் குறுக்கிக் அவனுக்கு தன்னை போன்றே தான் பிறர் இருப்பதாக பாவனைகள் உண்டாகி அது தவிர மற்றவர்கள் தன்னை விட வேறானவர்கள் என்ற எண்ணமும் வருவதால் அவர்களிடம் ஒரு அச்சமும் கவலையும் அது சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களும் உண்டாகி அப்ப இந்த பய உணர்வு அந்த அச்ச உணர்வு கவலை உணர்வு அது சம்பந்தமான மற்ற உணர்வுகள் எல்லாம் ஒன்றாக இல்லையா தனக்கு வேறாவது ஒன்று இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுதுதான் அது சம்பந்தமான உணர்வுகள் எல்லாம் நம்ம இடத்துல உண்டாகும் அது எப்படிப்பட்ட உணர்வாகட்டா இருக்கலாம் பய உணர்வாக இருக்கலாம் கோப உணர்வாக இருக்கலாம் கவலைப்பட்ட உணர்வாக இருக்கலாம் அல்லது அன்பு உணர்வாக கூட இருக்கலாம் அவர் மீது எனக்கு அன்பு வருகிறது கூட நம்ம சொல்லலாம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்ம இடத்துல இருந்தாலும் அது நமக்கு வேறாக இருப்பதனால் தான் அந்த உணர்வு வெளிப்பாடுகள் நம்மிடத்திலே நிகழ்கின்றது ஒரு விஷயத்தை இங்கே பகவான் ஆதிசங்கர் சுட்டி காட்டும் அந்த கயிற்றுல இருக்கிற பாம்பு எப்படி வெளிச்சத்தினால அது பாம்பு அல்ல கயிறுதான்னு பண்ண முடியுதோ அது மாதிரி இங்கு தான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல என்பதை பாடத்திட்டங்களின் மூலமாக உறுதி செய்யப்படும் பொழுது தன்னை அந்த ஆன்மாவாக அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு அந்த பய உணர்வு அகன்று விடுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றான் அப்போ அந்த பய உணர்வு அகழ்வதற்கு அவன் தன்னை பற்றி நன்கு அறிந்து கொள்வது ஒன்று மட்டும்தான் ஒரே வழி என்பதாகவும் இங்கு சொல்ல வருகின்றார் அப்போ நாம் இந்த பய உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்காம பல விஷயங்களை நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கிட்டு பார்த்தாலும் எந்த வரையில நம்முடைய உணர்வு வெளிப்பட்டாலும் சரி அது கோப உணர்வாக வெளிப்பட்டாலும் சரி பயம் உணர்வாக வெளிப்பட்டாலும் சரி அன்பு உணர்வாக வெளிப்பட்டாலும் சரி இந்த உணர்வுகளுக்கு எல்லாமே என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மனமும் உடலும் காரணமாக இருந்து அதன் சாயலிலே இதெல்லாம் நம்ம உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் எப்படி இருள் போய் ஒளிவந்ததும் அதுவரை இருந்த பாம்பு இல்லாமல் போய் அங்கு இருப்பது கயிறு மட்டுமே என்பது போல அவனிடம் உள்ள அறியாமை இருள் போய் அவனிடம் அறிவு என்ற ஒளி வந்ததும் இருப்பது தான் மட்டுமே என்ற தன் இருப்பை உள்ளபடி உணர்கின்ற நிலை உண்டாகி விடுகின்றது அப்போது மட்டும்தான் அவனுக்கு தன்னை பற்றி அறிவதும் அந்த அறிவுக்கு ஆதாரமான ஆத்மாவே அனைத்திலும் அறிவுமயமாய் இருப்பதையும் அறிய முடிகின்றது மேலும் தன்னை போன்றே தான் காணும் அனைத்திலும் அந்த அறிவு இருக்கின்றது என்பதை உணர்பவனுக்கு எதை கண்டு பயம் வரும் என்பதாகவும் இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அப்போ இந்த நிலைப்பாடு நம்ம நன்றாக உள்ளே வாங்கி புரிந்து நமக்கு என்ன புரியணும் எல்லாம் மனம்தான் உண்டாக்கி கொள்கின்றது இந்த உலகத்தினுடைய படைப்பை மனசுதான் கற்பிதம் பண்ணி கொண்டிருக்கிறது நம்ம நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துவிடும் மேலும் இதை விளக்குவதற்காக அடுத்த இருபத்தி ஸ்லோகத்திலே என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம் ஆத்மாவத்யோ நீன் தீவோ புத்தையாதீதி அதாவது சட்டி பானை குடம் போன்ற ஜட பொருட்கள் எங்கிருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கு விளக்கு அல்லது சூரிய ஒளி நமக்கு தேவைப்படுவது போல ஏக்க வடிவாய் இருக்கும் ஆத்மா ஒன்று மட்டும்தான் மனம் புத்தி இந்திரியங்கள் முதலானவற்றை பிரகாசிக்க செய்கின்றது ஆக தேஜோமயமான ஆத்மா ஒருபோதும் புறப்பொருட்களின் ஒளியினால் பிரகாசிப்பது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் தீபோ கடாதி ஆத்மா ஜட் நார்வ பாஸ்யே அப்போ ஒரு சட்டையோ ஒரு பானையோ ஒரு குடமோ அதாவது இந்த கடாதிகள் மண் குடங்கள் மண்ணினால் செய்யப்பட்ட பல மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள்ல அதெல்லாம் ஜடப்பொருள்கள் தான் ஆனால் அந்த மண்பானையான ஜடப்பொருட்கள் வந்து சட்டியா இருக்கலாம் பானையா இருக்கலாம் குடமா இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு எப்படி நமக்கு தெரியும் அதற்கு ஒரு விளக்கு வெளிச்சம் நமக்கு இருக்கணும் இப்போ பகல்ல சூரிய வெளிச்சத்துல இந்தந்த பானை எங்க இருக்குது இந்த குடை அங்கே வச்சிருக்கிறேன் தட்டு அங்கே கிடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னா இரவுல தீப ஒளியை வச்சு தான் பாக்குறோம் இந்த ரெண்டு ஒளியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தீப ஒளியும் இல்ல சூரிய ஒளியும் இல்லைன்னா எந்தெந்த பாத்திரம் எங்க கிடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ நமக்கு புறத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண் பானையை பலவிதமான கடாதிகளை மண்ணால் உண்டாக்கப்பட்ட பானைகளை சொல்றாரு உதாரணமா சொல்றாரு அது தீப வெளிச்சத்தினால்தான் நம்ம தெரிந்து கொள்வது போல இந்த புறப்பொருட்களினால் இந்த பானைகளெல்லாம் தெரிவது போல தேஜோமயமான ஆத்மா புற ஒளியனால பிரகாசிக்கிறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சொல்றார் அது எப்படி நமக்கு விலகம் கொடுக்கிறார்னா இப்ப நமது கண்களை கொண்டு நமக்கு புறத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த கண்களாலேயே நமது கண்களை நாம் பார்க்க முடிவது கிடையாது பார்க்க முடியவது இல்லை அது நம்ம நடைமுறையில பார்க்கிறோமா இல்லையா இப்ப நம்முடைய கண்ணுங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த கண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த சக்தியினாலே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் பார்க்கிறோம் இன்னதும் தெரிந்து கொள்கிறோம் மேலும் அந்த கண்ணு இருந்தால் மட்டும் போதாது அந்த கண்ணை சார்ந்து புற வெளிச்சமும் நமக்கு தேவை வெறும் கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இருட்டில் உட்காந்துருந்தோம்னா நமக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்ப கண்ணு இருந்தாலும் போதாது கண்ணுக்கு வெளியே ஒரு வெளிச்சம் வேண்டியதா இருக்கிறது அது புற வெளிச்சம் தேவைப்படுகிறது அந்த புற வெளிச்சம் எப்படி தேவைப்படுது சூரிய வெளிச்சமாக இருக்கணும் அல்லது மின்சார வெளிச்சமாக இருக்கணும் இல்லைன்னா மெழுகுவர்த்தி வெளிச்சமாகவும் இருக்கணும் ஏதேன்னு ஒரு வகையில நமக்கு புறத்துல ஒரு வெளிச்சம் இருந்தால்தான் கண்ணுன்னு ஒன்று இருக்கிறத வச்சு நம்ம வெளியே காட்சிகளை காண முடியும் இப்ப ஒரு கண்ணாடி அல்லது ஒரு பளபளக்கும் அரைத்தளமும் அங்க நடைமுறையில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம் கண்களை நம்ம பார்க்கவே முடியாது அப்ப நமக்கு நம்முடைய கண்களை பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும் அதற்கு புறத்திலே ஒரு கண்ணாடியை வடிவமைக்க வேண்டும் அல்லது ஒரு பளப்பளப்பான தரைத்தலம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு தெளிந்த நீர் இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு நம்ம கண்கள் நம்ம பார்ப்பதற்கான ஒரு மீடியா ஒரு வழி வேற வழியே கிடையாது நம்ம கண்ணை நம்ம பார்க்கணும்னா என்னுடைய கண்ணை வச்சுக்கிட்டு நானே என்னுடைய கண்ணை பார்க்கவே முடியாது சாத்தியமே இல்லை ஆனால் நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கண்ணை நான் பார்க்கணுங்க அப்படின்ட்டு அப்ப உடனே நமக்கு என்ன ஐடியா வருது ஓ என்னுடைய கண்ணை நான் பாக்கணும்னா ஒன்னு நான் என்ன பண்ணலாம் கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடி வழியா என்னுடைய கண்ணனை பாக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது குட்ட தண்ணியோ ஓடை நீங்களோ நிற்குன்னா அது தண்ணி தேங்கி நிக்கிற இடத்துல போய் பார்த்தா அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி நிற்கும் அந்த கண்ணாடி மாதிரி தெரியுது தண்ணியில போய் நான் எட்டி பார்க்கும் போது என்னுடைய முகத்துல என்னுடைய கண்ணனை பாக்கலாம் உண்ணா அப்படி ஒரு வழி இருக்கு இப்படி ஒரு வழி இருக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுல வந்து நல்ல டைல்ஸ் தரை போன்றிருக்கிறோம் நல்ல பளப்பளப்பா இருக்கு அந்த தரையில நம்மளுடைய முகம் அப்படியே பழிங்க மாதிரி பிரகாசிக்கிறத பாக்கலாம் இந்த மாதிரி வழி அதாவது நமக்கு புறத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தா நம்முடைய கண்களை நாம் காண முடியும் அது மாதிரி நம்மிடத்திலே இருக்கின்ற மனம் புத்தி இவைகளின் துணை கொண்டு பார்க்கும் புறத்திலே கருவிகளாக புலன்கள் நாம் அவைகளை கையாண்டு கொண்டு இந்த உலகத்தை பார்க்கணும் இந்த உலகங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம இடத்துல கண்கள்ங்கிற புலன்கள் இருக்குது அந்த கண்கள்ங்கிற புலன் வந்து ஒரு பொருளை பார்த்தா மட்டும் போதாது அந்த பொருள் என்னது எப்படி அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் இப்ப ஒரு ரோஜா மலரை பார்க்கறேன்னா அது ரோஜா மலர் அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லைன்னா ஒரு பொட்டையை அது மலரா அது என்னன்னு தெரியாம நான் பார்க்க முடியுமா ஒரு மளிகை போக்குறேன்னா அது என்னன்னு தெரியாம நான் பார்க்க முடியுமா அப்ப என்னன்னு தெரியாம நான் இருக்கிறேன்னா அதை நான் தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை காட்டுகிறேன்னா இல்லையா அதுதான் என்னுடைய சிறுவயது பால்ய பருவம் இப்ப சிறிய குழந்தைகளை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அது ஒவ்வொன்றையும் பார்த்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு துடிக்கும் அது என்ன என்னன்னு கேட்கும் அதுக்கு என்ன பேருன்னு ஆசைப்படும் அதை தெரிஞ்சுக்க விரும்பும் அப்போ என்னன்னு தெரியாம ஒரு வெற்றுப்பார்வையில பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்தி ஒண்ணுமே தெரியல ரோஜாவான்னு தெரியல மல்லிகை பூவான்னு தெரியல ஆனா ஒரு மலர் செடியில மலர்களை பாக்குறோம் அது மலர்ன்னு கூட நமக்கு தெரியாது அது சொல்லிக் கொடுக்கணும் யாராவது இதுதான் ரோஜா மலர் இது மல்லிகை மலர் அப்படின்னு நம்மளுக்கு வெளியே குளத்துல ஒருத்தர் சொல்லி கொடுத்தால்தான் நமக்கு அது மலருங்கிறதே நமக்கு தெரிய வரும் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் மலரை எடுத்துக்கிட்டோம் மலரை இந்த மலர் அந்த மலர்ன்னு பேசுறோம் அல்லது இது மாங்காய் இது தேங்காய் சொல்றோம் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அறிவதாக இருந்தாலும் இது பேனா இது பென்சில் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை நம்ம அறிவதாக இருந்தாலும் அதை பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் அப்ப வெறும் இந்த புலன்கள் மட்டும் இருந்தால் முடியுமா கண்களை மட்டும் வைத்து ஒரு காட்சியை காண்பதினாலே அது இது இன்னது என்று நமக்கு எப்படி தெரியும் அப்ப காட்சியினால ஒரு விஷயம் நமக்கு புலப்பட்டாலும் கூட அந்த காட்சியிலே புலப்படுகின்ற அந்த பொருள்கள் கண்கள் இருக்கின்ற காரணத்தினால் மட்டும் புலப்படுவது கிடையாது மீண்டும் சில சிறப்பு தேவைப்படுகின்றன அந்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கண்கள் மட்டும் இருந்து பயனில்லை அந்த கண்களுக்கு வேறாக புற வெளிச்சமும் தேவை அந்த புற மட்டும் இருந்து பயனில்லை புற கண்ணும் இருந்தாலும் பார்க்கின்ற பொருள் இது இது இன்னது என்று எப்படி அறிய முடியும் அப்ப இது இது இன்னது என்று எப்படி அறிய முடிகின்றது என்றால் நம்முடைய மனதிலே மற்றவர்களால் அவைகள் கற்பிக்கப்படுகிறது எப்படி கற்பிக்கப்படுகிறது பாருங்க இதுதான் ரோஜா பூ இதுதாங்க மல்லிகைப்பூ இதுதாங்க மாங்காய் இதுதாங்க தேங்காய் பேனா இதுதாங்க பென்சில் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சிடறாங்க ஆ அப்படின்னு ஒரு எழுத்தை எழுதி அம்மா ஆ அப்படின்னு ஒரு எழுத்து எழுதி ஆடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்ப ஆரம்பிச்ச அந்த பாடம் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அங்க தொடங்குது அவளை தொடங்கி ஓடுது ஓடுது உலக வசியங்கள் விரிந்து கொண்டே வருது இன்னைக்கு நம்ம ஏஐ டெக்னாலஜியில இருக்கிறோம் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிட்டோம் அப்ப அந்த ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இந்த சமுதாயம் இந்த விஞ்ஞான வளர்ச்சி எப்படி மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒவ்வொரு புது புது விஷயங்களும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் புறத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறோம் நம்மிடத்திலே நன்றாக இருந்தும் புலன்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அகக்கருவிகளாகிய மனமும் புத்தியும் சரியாக இல்லை என்றால் நம்மால் எதையும் ஒழுங்காக அறிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த மனம் வளர்ச்சி குன்றிய ஒரு சில குழந்தைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகளை நாம கவனிச்சோம் அப்படின்னா நம்மை போல அவைகள் இந்த உலகத்தை பார்ப்பதில்லை இந்த உலகத்தை புரிந்து என்பதை நாம் நன்றாக புரிந்து வேண்டும் அப்ப இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த உலகம் என்பது அவரவர்களுக்கு தனித்துவமானது என்பது புரிய வரும் ஏன்னா நம்மிடத்தில் இருக்கின்ற புலன்களும் நம்மிடத்தில் இருக்கின்ற மனதின் தன்மையை பொறுத்து நமக்கு ஒரு உலகம் விரியுது அதுவே மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு நம்மை போன்றே உலகம் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஏன் அந்த குழந்தைக்கு நம்மை போன்ற உலகம் விரியிலன்னா அந்த குழந்தைக்கு புலன்கள் இருக்கிறது கண்கள் நன்றாக இருக்கிறது காதுகள் நன்றாக கேட்கிறது வாய் நன்றாக பேசுகிறது ஆனால் மனம் வளர்ச்சி குன்றியிருக்கிறது புத்தி அடைந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு இந்த உலகம் வேறு மாதிரியாக தெரிகின்றது நம்முடைய புறக்கருவிகள் நன்றாக இருந்தும் அந்த கரணங்களாகிய அகக்கருவியாகிய மனமும் புத்தியும் நன்றாக இல்லை நம்மால் எதையுமே சரியாக அறிய முடியாது அதிலே புறக்கருவியாக கண்கள் என்பது ஒரு ஸ்தூலக்கருவி மட்டுமே அதாவது மற்றவர்களால் பார்க்க முடிகின்ற புலன் மட்டுமே அதுவே மனம் புத்தி முதலியன நமது கண்களுக்கு தெரியாத நுண்ணியதான அந்த கரணமாகிய அகக்கருவியாக மற்றவர்களின் சாதாரண கண்களுக்கு அவைகள் புலப்பட முடியாது அப்போ அந்த அகக்கருவியாகிய மனம் என்பது ஏற்றி வைக்கப்படுகின்ற ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையிலே அனைத்தையும் தன்னுடைய மனக்கண்ணால் பார்க்கின்றது ஆக அந்த கண்ணுக்கு எதிராக இருக்கின்றவற்றையும் இல்லாதவற்றையும் அறியக்கூடிய அதிசூட்சமான நமது அந்த கருவியாகிய மனம் மற்றும் புத்தி எதை கொண்டு எல்லாவற்றையும் அறிகின்றதோ அதுவே ஆத்மா அதுவே தூய அறிவு என்று புரிந்து வேண்டும் என்று இங்கு ஆதிசங்கரர் அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற அப்ப நாம இங்க நல்ல இந்த பாடத்தை உள்ள வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இப்ப நம்ம இடத்திலே இருக்கின்ற அந்த மனம் புத்தி என்ற அந்த பிரகாசம் பிரகாசமாக வெளிப்படுவதற்கு அதனுடைய சிறப்புத்தன்மை வெளிப்பட்டாக வேண்டும் என்பது இங்கு புரிய வருகிறது நன்றாக புரிந்து கொள்ளணும் மனமும் புத்தியும் எந்த அளவுக்கு பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு பிரகாசிக்கும் அப்ப அதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த மன தூய்மையை பற்றி ரொம்ப ஆழமா பேசுது மன தூய்மையை பற்றி மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துன்னா இந்த மனம் வந்து எந்த அளவுக்கு கலங்கம் இல்லாம ஒரு விஷயத்தை நல்லா உள்ள வாங்கி தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு அதுல அந்த தூய அறிவாகி ஆத்மா நன்கு பிரகாசிக்கும் ஆனா கலங்கம் அடைந்த மனதிலே அந்த அறிவு பிரகாசிப்பது குன்றி காணப்படுகிறது காரணம் என்ன அந்த மனதிலே இருக்கின்ற அழுக்குகள் தான் காரணமாக இருக்கின்றது அப்ப இது ஒரு புறம் இப்படி இருப்பது போல அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது குழந்தைகள் யார் என்று அறிய முடியாமலேயே வந்த வேலையை முடிக்காமலேயே இறந்து மறுபிறவிக்கு போய்விடுகின்றன அப்போ அரிதான மனித உடல் கிடைத்தால் மட்டும் போதாது அந்த மனித உடலை கொண்டு அறிய வேண்டிய அரிய உண்மைகளை அறியக்கூடிய பிரத்யேக புத்தி சக்தியை நாம் சரிபடுத்திக் கொண்டிருக்கின்றோமா தெளிந்த நிலையில் இருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்திலே தீபோ கடாதிபத் ஆத்மா ஜட் நார்வ பாட்சியரே அந்த வெளிப்புறத்திலே இருக்கின்ற சக்தி பானை போன்ற குடங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஜட என்பது தெரிந்தாலும் அதற்கு புறத்திலே ஒரு வெளிச்சம் தேவைப்படுவது போல நம்மிடத்திலே மனம் புத்தி போன்ற இந்திரியங்கள் இருந்தாலும் அதற்கு நம்மிடத்திலே தேஜோமயமான ஆத்மா இருக்க வேண்டும் அதனுடைய ஒளி பிரகாசத்தினால் தான் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்ற அப்போ அதை நம்ம நன்றாக புரிந்து வேண்டும் அப்போ குடம் பானை சட்டி போன்ற ஜட பொருட்கள் ஆகிய சாதனங்கள் இருளில் இருந்தால் அவைகள் எங்கே இருக்கின்றன என்று பார்ப்பதற்கு ஒரு விளக்கு தேவைப்படுவது போல நம்மிடத்திலே இந்த உலகத்திலே ஏற்றி இத்தனை விஷயங்களும் மனமும் புத்தியும் புரிந்து அறிந்து பகுத்தறிவதற்கு ஆத்மா இருக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்ல வருகின்றார் அதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை எப்படி விளக்கிறார் அப்படின்னா பிரகாசமான சூரியனின் முன்னால் ஜட காட்டுகின்ற விளக்கு ஒரு ஜடம் என்பது போல நமது நுண்ணிய புத்தியினால் புறக்கருவிகளாகிய புலன்களின் மூலம் அறியப்படுகின்ற அனைத்தும் அந்த புத்தியை ஒழுவிக்கும் சைத்தன்யமாகிய ஆத்மா முன்பு நமது புத்தியும் ஜடம் என்பதாகத்தான் ஆகிவிடுகின்றது என்று இங்கு சொல்ல வருகிறார் இந்த பாயிண்ட் நல்லா உள்ள வாங்கிக்கிறோம் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப ஜட பொருட்கள் வெளியிருக்குது இல்லையா பானை குடம் சட்டி அப்படின்னு என்னென்னமோ வச்சிருக்கணும் மண்ணினால் செய்யப்பட்ட பாண்டங்கள் மண்பாண்டங்கள் அப்ப அந்த மண்பாண்டங்களை நம்ம பார்ப்பதற்கு அதெல்லாம் ஜடப்பொருள்கள் என்று நம் தெரிந்து கொள்வதற்கு அந்த சூரியனுடைய பிரகாசத்தின் மூலமாக நாம தெரிந்து கொண்டாலும் சரி அல்லது நம்ம ஒரு விளக்கு ஒளியினால மெழுகுவர்த்தி ஏத்துறோம் அல்லது ஒரு மின்சார விளக்கை போட்டோம் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது அந்த வெளிச்சத்துல அந்த பொருள்கள் நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த வெளிச்சம் என்பது தற்காலிகமாக அந்த ஜட பொருளின் மூலமாக கொண்டு வரப்பட்ட வெளிச்சம் அந்த மெழுகுவர்த்தியினாலேயோ அல்லது ஒரு மின்சார விளக்கினாலேயோ கொண்டு வரப்பட்ட ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தின் மூலமாக நம்ம அந்த பானையை படத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது அது மாதிரி நம்மிடத்திலே நுண்ணிய புத்தியினாலே அதாவது நம்ம இடத்துல சூட்சுவமாக இருக்கின்ற இந்த மனம் புத்தி என்கிற விஷயத்தினால நம்மிடத்துல இருக்கின்ற புறக்கருவிகளாகிய புலன்களாகிய கண்கள் மூலமாக நாம் அவைகளை அறிந்து கொண்டாலும் அந்த புத்தியையே வலுவிப்பதற்கு அதற்கு என்ன ஆதாரமாக இருக்குது அப்படின்னா ஆத்மா முன்பு அந்த புத்தி கூட ஜடமாகத்தான் மாறிவிடுகின்றது என்பதாக இங்கு புரிந்து வேண்டும் என்று சொல்ல வருகிறார் ஏன்னா அந்த சூரிய ஒளி வந்துதான் உண்மை சத்தியமான ஒளி அது இயற்கையினுடைய பிரகாச ஒளி அது சுயம்பிரகாச ஒளி ஆனா இந்த செயற்கை ஒளி இந்த மெழுகு வர்த்தி ஒளியோ அல்லது மின்சார ஒளியோ தற்காலிகமாக நம்ம இடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட ஒளி இந்த ரெண்டு வித்தியாசத்தை இயற்கை ஒளி சூரியனுக்கு வெளியிருந்து எந்த ஒளியும் கொடுக்க வேண்டியது இல்லை அது சுய பிரகாச ஒளியில இந்த உலகத்தை வெளிச்சத்துல காட்டுது ஆனா இந்த மெழுகு ஒளியோ மின்சார ஒளியோ செயற்கை ஒளி தற்காலிகமாக அந்த வெளிச்சத்தை கொடுக்குது ஆனா அந்த வெளிச்சம் வந்து போகின்றது அது மாதிரி இங்க ஆத்மவினிடத்திலே சுயம்பிரகாச ஒளி இருந்து கொண்டிருக்கிறது அந்த சுயம்பிரகாச ஒளியை இந்த மனமும் புத்தியும் வாங்கிக்கிட்டு தற்காலிகமாக பிரதிபிம்பிக்குது இல்லையா அந்த பிரதிபிம்பத்தின் வாயிலாக வெளியிருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கப்படுகிறோம் அறியப்படுகிறோம் அதாவது கண்கள் வழியா பார்க்கிறோம் காதுகள் வழியா கேட்கிறோம் புலன்கள் மூலமா நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறோம் இது இது இன்னதுன்னு நம்ம பகுத்து பிரித்து புரிந்து ஒரு ஆற்றல் நம்ம இடத்துல இருக்குது இதன் மூலமா இந்த புத்தி மனசை வைத்துக் ஆனா இந்த புத்தி மனதுக்கே ஆதாரமாக அந்த ஆத்ம ஒளி இருக்கிறதுனால தான் இது எல்லாம் நமக்கு புரிய வருது அப்படிங்கறத ஆதிசங்கரன் இதை சுட்டி காட்டுகிறார் இதை வந்து கடவுபனிஷத்துங்கிற ஒரு நூல் இருக்கு கடவுபிஷத் அப்படின்ட்டு அந்த உபனிஷத்துல நான் ஏற்கனவே இந்த மந்திரங்கள் ஏற்கனவே பல பாடங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இங்கேயும் அதை நான் ஞாபகப்படுத்துனேன் அந்த ஸ்லோகம் என்னன்னா கடவுபிஷத்துல வருகின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா நான் தத்ர சூரியோபாதி நான் சந்திர அனுபாதி சர்வம் விபாதிபன்சத்துல என்ன சொல்லுது அந்த மந்திரம் அப்படின்னா அங்கே சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் என எல்லாம் தானாக ஒளிர்வதில்லை மின்னலும் அப்படித்தான் தானாக ஒளிர்வதில்லை அப்படி இருக்க இந்த அக்னி மட்டும் அந்த ஆத்மா இல்லாமல் எப்படி தானாக ஒளிர முடியும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புது நேமா வித்தியதோ பாந்திகி குதோயம் அக்னிகி அந்த அக்னி மட்டும் எப்படி தானாக ஒளிர முடியும் என்பதாக ஒரு கேள்வி எழுப்புது இது கடவுள் பனுஷத்து அப்ப எல்லாமே அந்த ஒளிர்கின்ற ஆத்மாவை அந்த அறிவை அனுசரித்து எல்லாம் அந்த புத்தியினாலே பிரகாசிக்கின்றன அதாவது அந்த ஆத்மாவின் அறிவு ஒளியினால் மட்டுமே அனைத்தும் ஒளிர்கின்றன என்பதை இந்த கட உபனிஷத்து மந்திரம் நமக்கு இதை எடுத்து விளக்குகின்றது அப்போ அந்த அறிவு ஒளியாகிய ஆத்மாவை அகத்தில் அறிவதற்காகத்தான் புறத்திலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற முறையும் நம்மிடத்திலே உண்டாக்கப்பட்டது அதுதான் நம்ம கற்பூர ஆராதனையாக கற்பூர ஜோதியாக பார்க்கணும் இப்போ கோயில்கள் எல்லாம் நம்ம வந்து கற்பூர தீபாரதனை காட்டுறாங்க இல்லையா சாமி முன்னாடி அப்ப அந்த சாமி முன்னாடி அந்த கற்பூர தீபாரதனை காட்டுவதனுடைய தாற்பயம் நமக்கு தெரியணுமா வேண்டாமா நம்ம கோயிலில் போய் கற்பூரத்தை காட்டுறாங்கன்னு கும்பிட்டு வந்துட்டா போதாது ஏன் அந்த நம்ம இப்போ சனாதன தர்மத்தில் இந்து கோயில்கள்ல மட்டும் அந்த மாதிரி கற்பூர தீபாரதனை காட்டுறாங்க வேற அவங்களுக்கு இஸ்லாமிய மதத்திலேயோ இல்லை கிறிஸ்டியானிட்டோ போய் அந்த மாதிரி ஏதாவது கற்பூர தீபாரனை காட்டுறாங்கன்னா கிடையாது நம்முடைய சனாதன தர்மத்தில இந்து கோயில்கள் மட்டும்தான் கற்பூர தீபாரதனை காட்டப்படும் சாமிக்கு முன்னாடி தாற்பயம் என்ன அந்த அறிவு ஒலியாகிய ஆத்மாவை அகத்தில் அறிவதற்காக புறத்திலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு முறை நம்மிடத்திலே கொண்டு வரப்பட்டது ஏன்னா அந்த உள்ளுரத்தில் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை அறிவதற்கான அந்த அறிவு ஒளி தற்காலிகமாக இந்த மனதிலே புத்தியிலே பட்டு பிரகாசிப்பதனாலே இது இது இன்னது என்று மனிதன் புரிந்து கொள்கிறான் தெரிந்து கொள்கிறான் அப்ப இப்படி மனிதன் புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாக அந்த ஆத்மா இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்காக இதை சுட்டிக்காட்டி இந்த கட உபனிஷத்து என்ன சொல்லுது கற்பூர ஜோதியாகிய அந்த அக்னி அந்த ஆத்மா இல்லாமல் ஒளிந்து விட முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கட உபநிஷத்திலே தெளிவுபடுத்துகின்றார்கள் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஆனா நாம இதை புரியாமல் நம்முடைய இன்றைய சமூகம் என்ன பண்ணுதுன்னா மூட பக்தியிலும் மூட நம்பிக்கைகளிலும் தேவையில்லாத விசே சுகங்களிலும் சிக்கி அந்த உண்மை தன்மையை அந்த ஆத்மாவின் சன்னிதானத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அந்த சைத்தன்யத்தை அறியாமல் புறத்திலே உள்ள சடங்கு சம்பிரதாயங்களிலேயே சிக்கிக்கொண்டு மனிதனும் அந்த இறை வழிபாட்டை எப்படி வச்சுக்கிறான் கடவுளை வந்து வியாபாரியாக மாற்றி கொண்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றான் அது இன்றைய நடைமுறையில நம்ம ரொம்பவே ஆழமாக மனித இடத்துல திரிக்கப்பட்டதையும் நம்ம பார்க்கறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம ரொம்ப டெப்த்ல போய் பார்த்தோம்னா இன்றைக்கு பக்திங்கிற முறைகளை நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னா இப்ப நம்ம இந்த சபரிமலை சீசன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன் கார்த்திகை மாசம் மாலை போடுற கூட்டம் பாத்தீங்கன்னா எதுக்கு மாலை போடுறானே தெரியல அவ்வளவு பேர் மாலை போட்டுக்கிறாங்க கூட்ட கூட்டமா மாலை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க ஏன் இந்த சபரிமலை டாபிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்ப இந்த சபரிமலை கோயிலுக்கு அத்தனை கூட்டமா அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஏறி போகுது இல்லையா போய் அல மோதிக்கிட்டு சாமியை தரிசனம் பண்ணுது ஆனா அந்த சாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த முற்றத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் கோயிலுடைய என்ட்ரான்ஸ்லயே மேல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுல தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம் இருக்கும் தத்துவ அப்ப என்ன சொல்லுது அந்த சபரிமலையில இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய முக்கிய தன்மை என்னன்னா நீ அதுவாகத்தான் இருக்கிறாய்கிற மிகப்பெரிய உபதேசத்தை சாஸ்திரம் சொன்ன அந்த உபதேசத்தை எடுத்து முன்னாடி போர்டில் ஞானிகள் மகான்கள் பொருத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனா அந்த தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியறதில்லை அதனாலதான் இத்தனை கோடி மக்கள் ஏறி விழுந்துட்டு போறாங்க அந்த சபரிமலைக்கு அப்ப நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு யாருமே தயாரா இல்லை ஆனா ஒரு மூட நம்பிக்கையில போறதுக்கு கூட்டம் அளமோது அப்ப இந்த மூட நம்பிக்கையான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மூடத்தனம் முட்டாள்தனம் மூட பத்தி அதிகமாக நம்ம இடத்துல புகுத்தப்பட்டு விட்டது அதனால தான் இத்தனை கூட்டம் ஆளா மோது ஏன்னா அங்க போனா என்னமோ கிடைச்சிடும் எனக்கு அந்த இது வந்துடும் இந்த இது வந்துடும் சபரிமலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு அற்புதமா இருக்குது எனக்கு அந்த இது கிடைச்சிடுதுன்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க அப்ப எல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி புரிதல் இல்லாம போய் அது எதற்காக போறாங்க எதுக்காக செய்யறாங்க என்ன சாங்கியம் சடங்கு ஒன்றும் தெரியுறதில்ல ஒருத்தர் செய்யணா எல்லாரும் செய்யறோம் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இது நிறைய விமானங்களை புரிய வச்சிருக்கிறோம் ஒருத்தர் கோயிலில் போய் குழந்தை இல்லைன்னு தொற்று கட்டுனா ஊரே தொட்டில் கட்டுது ஒருத்தர் கோயிலில் போய் உருண்டு உருளை தண்டனை போட்டாங்கன்னா ஊரே உருளுது அப்போ இது மாதிரி எல்லாமே எதுக்குன்னே தெரியாம ஒரு மூடத்தனத்தையே பிடிச்சுக்கிட்டு மனிதர்கள் இப்படி வாழ்கிறதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் சொல்லி கொடுக்காததான் காரணம் இது மாதிரி ஒரு புரிதல் இல்லாததான் காரணம் என்பதை எங்கள் மகன்கள் சுட்டி அவள பெ பெரிய ஒரு கூட்டம் போற கோயில்ல அந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் அந்த கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது தத்துவமசிங்கிற ஒரு உபதேசம் அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அங்க சபரிமலையில் ஐயப்பனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தன்னுள்ள அந்த ஐயப்பனை அவன் பார்க்கலாம் ஏன்னா அந்த ஐயப்பன் ஆத்மா தானே அந்த தூய் அறிவாகி ஆத்மா தான் ஐயப்பனா இருக்கிறாரு ஆனா அந்த ஐயப்பனை தனக்குள்ள பார்க்காம அந்த கோயில்ல போனாதான் பார்க்க முடியும்ட்டு அத்தனை கூட்டம் அளம் ஆனா இதெல்லாம் புரிதல் இல்லாம மக்கள் போகிறார்கள் என்பதை இங்கு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தினால சொல்றேன் ஆனா இது எதுக்காக போறாங்க ஏன் போறாங்க இந்த காய் வேட்டி ஏன் கட்டணும் எதுக்காக இந்த கருப்பு வேட்டி கட்டணும் அந்த காலகட்டத்தில் கருப்பு வேட்டி ஏன் போனாங்க அடர்ந்த காடு அந்த காட்டுல சிங்கம் புலி மிருகங்கள் அதிகமாக உலா நேரத்துல இரவு நேரத்துல கலர் கலர் ட்ரெஸ்ஸோ அல்லது வெள்ளை சட்டையோ கட்டிக்கிட்டு போனா அதை டக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்ட் நிக்கிறது தெரிஞ்சிடும் அப்போ மிருகம் நம்மளை வேட்டையாடிடும் அப்ப அதனால இருளோட இருளாக நம்ம போறதுக்கு அந்த கருப்பு வெட்டி கை கொடுக்கும் பகல்ல நமக்கு தெரிஞ்சிடும் எதிரில மிருகம் வருதுன்னு நம்ம தற்காத்து கொள்றதுக்கான ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போறோம் ஆனா இரவு நேரத்துல நமக்கு தெரியாது மிருகம் நம்மளை தாக்கிடுங்கிறதுனால அந்த கருப்பு உடைகளை அணிந்து அந்த காலத்துல சபரிமலைக்கு போனாங்க அப்ப காடா இருந்தது இப்ப நாகரீகம் வளர்ந்து இப்ப எல்லாம் நிறைய வழித்தடங்கள்ல பண்ணி இன்னைக்கு ஒரு பிசினஸ் சென்டரா மாறிடுச்சு சபரிமலை இன்னைக்கு பூரா பணம் வர்ற இடமா இருக்கு பக்கா பிசினஸ் நடந்துட்டு இருக்கு அரசியல்வாதிகள் பூரா இன்னைக்கு கோயிலில் தான் வருமானத்தை பண்றாங்க இன்னைக்கு எல்லா கோயில்கள்லும் வர்ற வருமானம் வந்து அரசுக்கு மிகப்பெரிய ஒரு மூலதனமாக இருக்குது அது கோயில்ல மட்டும் வர்ற வருமானம் பத்துறது இல்லை அதுக்கு மேல டாஸ்மாக் வருமானமும் தேவைப்படுது அரசாங்கத்துக்கு ஆக மொத்தத்தில் மனிதர்கிட்ட இருந்து எந்த வகையிலாவது பணத்தை வாங்கணும் நல்ல வழியிலயும் போய் பணத்தை நீங்க கொடுத்தாகணும் கெட்ட வழியிலையும் போய் பணத்தை கொடுத்தாகணும் எந்த ஒரு வகையில நம்ம பணத்தை அரசாங்கத்தை கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் இன்றைய அரசியல் அமைப்பு இருக்குது அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம புத்திசக்தி நம்ம இடத்துல எப்படி பிரகாசிக்கிறது கொஞ்சமாவது சிந்தித்து கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அறிவதற்குத்தான் ஆறாம் அறிவாகிய புத்திசக்தி மனிதனிடத்திலே மட்டும் தனித்து பிரகாசிக்கிறது அப்ப அந்த புத்திசக்தியை உபயோகப்படுத்தி தன்னை அதை எப்படி நான் எப்படி இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த புத்தி சக்தி குறைவாக உள்ள மிருகங்களை விட கீழான நிலைக்கு இன்றைய மனிதர்கள் இவ்வாறு அவல நிலைகளில் போய் கொண்டிருப்பதை பார்த்து மகான்கள் வருத்தப்படுகிறார்கள் அதைத்தான் அந்த காலத்திலிருந்தே மகான்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார் பகவான் ஆதிசங்கரர் இந்த இருபத்தி எட்டாவது சொல்லி சர்ச்சித் ஆனந்தமயமாக இருக்கின்ற அந்த அறிவுமயமான ஆத்மா ஒன்றினால் அந்த புத்தியும் அறிவளிப்பற்று அந்த கரணங்களையும் ஒர்விக்கச் செய்து அவைகளின் வாயிலாகத்தான் இந்த புலன்களை கொண்டு பார்ப்பது கேட்பது முதலான செயல்களில் ஈடுபட செய்கிறது என்பதை இன்றைய மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் ஆக புத்தி என்ற அகக்கரணமாகிய நமது நுண்ணிய கருவி கூட ஆத்மாவின் முன்னால் ஜடமாகி விடுகின்றது என்பதை குறிப்பிடும் முகமாகத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு புத்தி ஆதி அப்படிங்கிறார் புத்தி முதலான எல்லாமே ஆத்மாவின் முன்னாலே ஜடமாகி விடுகின்றது என்று சொல்கிறார் அதை இந்த செயல் இந்த சொற்றொழிலே பயன்படுத்தி இந்த அகப்புற கருவிகள் அனைத்துமே ஆத்மாவினால் தான் ஒளி பெறப்பட்டு இயங்குகின்றனவே தவிர அவைகள் ஒருபோதும் ஆத்மாவை ஒளிர்விக்க இயலாது என்பதை உணர வேண்டும் என்பதாகவும் இங்கு சொல்ல இந்த இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் அப்போ இங்க நன்றாக புரிந்து வேண்டும் நாம் தேடும் பொருள் நமக்கு வேறாக இல்லை அது நாமையதான் அது அது தெரியாம நம்ம வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த தேடும் பொருள் நான் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற மகாவாக்கிய உபதேசம் தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கின்றாய்கின்ற மிகப்பெரிய ஒரு மகாவாக்கிய உபதேசம் சபரிமலை கோயில்ல கூட முன்னாடி பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா எத்தனை பேர் அதை படிக்கிறாங்க எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒருத்தரும் படிப்பதில்லை புரிந்து கொள்வது சபரிமலைக்கு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது தான் இங்க நம்ம புரிந்து வேண்டிய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் நிறைய புரிய வைப்பார்கள் அதாவது மகான்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை மூட பக்திக்கு எதிரானவர்கள் ஞானிகள் எல்லோருமே மூட பக்திக்கு எதிரானவர்கள் ஏன்னா இங்க பக்திங்கிறது என்ன தன்னை தான் அறிந்து தன்மயமாக வேண்டும்னா அந்த மனம் வந்து தன்னை இழந்து விட வேண்டும் அதுதான் பக்தி பக்திங்கிறது என்ன அதாவது அன்பு உணர்வு எதன் மீது அன்பு செலுத்த வேண்டுமோ அதன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் நான் கடந்த முறை சொன்ன பற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விட்குட்டு ஏன்னா அங்க எதை பற்றுமோ எதன் அன்பு செலுத்த வேண்டுமோ அதன் அன்பு செலுத்தினா அந்த தூய அறிவாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு புரிய வரும் ஆனா அதை விட்டு விட்டு அழியக்கூடிய விஷயங்களில போய் நாம மாட்டிக்கிட்டு அதே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு வந்து இந்த மாதிரி அக்ஞானத்திலேயே அறியாமையிலேயே தான் இருக்கும் என்பதுதான் மகான்கள் வந்து நமக்கு புரிய பல போமானங்களையும் வழிமுறைகளையும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதனால இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் அறிவினால்தான் தெளிவாக்க முடியுமே தவிர மூட நம்பிக்கைகளால இங்க ஒன்றும் தெளிவு பெற முடியாது அந்த மூட நம்பிக்கைகள் வந்து நமக்கு பல வம்சாவளிகளாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு நேற்று வரல நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல அந்த காலத்திலிருந்து இருக்கு இந்த பிறப்பு இறப்பு விஷயத்திலே கூட நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல நுழைக்கப்பட்டதை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் இப்ப அந்த காலத்துலலாம் வந்து கணவன் இறந்து விட்டா மனைவி வந்து உடன்கட்டை ஏறும் அப்ப கூடவே மனைவியை கொண்டு போய் போட்டு பதைச்சிருவாங்க அந்த எரிய நெருப்புகளையே மனைவியை உயிரோடு தள்ளி விட்டுருவாங்க அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு மூடத்தான் அந்த காலத்துல இருந்தது நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது அதையெல்லாம் இடையில வந்த மகான்கள் தானே மாற்றி அதை தவறு நமக்கு திருத்தி வெளியே கொண்டு வந்தாங்க அப்ப அது மாதிரி இன்றைய இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம குடிச்சுக்கிட்டு இப்ப கணவன் இறந்த பிறகு மனைவி வந்து அந்த பொட்டை எடுத்துடணும் அமங்கலியா சுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்து தர்மத்துல நிறைய மூல நம்பிக்கைகள் பொருத்தப்பட்டது இடையில ஆனா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது இதெல்லாம் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து மனிதர்களால் உண்டாக்கி கொள்ளப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த பொட்டு வைக்கிற விஷயமே எதற்காகனா நமக்கு அந்த இடத்துல ஆக்னா சக்கரத்துல வந்து அந்த மற்றவர்கள் பார்த்து நம்ம அதை கவர் செய்ய கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த பொட்டு வைக்கிறது இந்து தர்மத்துல கொண்டு வந்தது ஏன்னா இப்போ கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணில மயக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அந்த காலத்துல லகுவா இருக்கும் அப்போ அந்த கண்ணை பார்க்கும்போது பொட்டு இடையில வச்சுட்டோம்னா அந்த பெண்ணை அவன் மயக்க முடியாது அப்ப அந்த சூழ்நிலைக்காக அந்த தர்மத்துல நம்ம இந்து தர்மத்துல அந்த பொட்டு வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அது கணவனுக்காக வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆனா அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பிறகுதான் பொட்டு வச்சாளா யோசனை பண்ணி பாருங்களேன் பொட்டு வைக்கிற பழக்கம் ஒருத்தி கல்யாணம் பிறகு வச்சாலா அதுக்கு முன்னாடியே வச்சாலா அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தா ஆனா கல்யாணம் ஆகி கணவன் அந்த பொட்டு எடுத்துடணும் ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்கிறது எவ்வளவு ஒரு மூடத்தனம் இது மாதிரி நிறைய மூடத்தனங்கள் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம புரிந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து வெளியே வரணும் இதுதான் நம்ம பாடத்திட்டத்துல மேலோங்கிய புத்திசக்திக்கு அடையாளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம இடத்துல சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பைத்தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தட்சி